يا ايها الذين امنوا هل ادلكم على تجاره تنجيكم من عذاب اليم تؤمنون بالله ورسوله وتجاهدون في سبيل الله باموالكم وانفسكم ذا لكم خير ان كنتم تعلمون يغفر لكم ذنوبكم ويدخلكم جناتٍ تجري من تحتها الأنهار و مساكن طيبات في جنات عدن ذلك الفوز العظيم وأخرى تحبونها نصر من الله وفتح قريب هُوَ بَشِيرُ الْمُؤْمِنِينَ وَقَالَ اللَّهُ سُبْحَانَهُ وَتَعَالَى إِنَّ اللَّهَ لَا إِلَٰهَ إِلَّا أَنَا مَالِكُ الْمُلُوكِ وَمَالِكُ الْمُلُوكِ قُلُوبُ الْمُلُوكِ فِي يَدِي فَإِنَّ الْعِبَادَ إِذَا أَطَاعُونِي حَظَيْتُ قُلُوبَ مُلُوكِهِمْ عَلَيْهِمْ بِالرَّحْمَةِ وَالرَّأْفَةِ وَإِنَّ الْعِبَادَ إِذَا عَصَوْنِي حاولت حولت قلوب ملوكهم عليهم بالسخط والنقمة فلا تستفطموهم سوى العذاب فلا تشغلوا ان تسقم بالدعاء على الملوك بل اشغلوا ان تسقم بالذكر والتبرع كي اكفيكم ملوككم غنيت كوريا ميلانا برياغلي غلوانغلي شهودرغلي அல்லாஹு சுல் ஹானுவ தாலாவுனுடைய மிகப்பெரிய அருளின் காரணமாக பெரிய பேருப்பகாரத்தின் காரணமாக இந்த நேரத்தில் அல்லாஹுக்கு விருப்பமான இந்த அல்லாஹுடைய பள்ளிவாசலில் தீனுடைய சபையில் இந்த தீனுடைய மஜிலிசில் அமர்வதற்கு நமக்கெல்லாம் ஒரு அரிய நல்ல சந்தர்ப்பத்தை வாய்ப்பை தந்திருக்கின்றான் என்றால் இது அல்லாஹுடைய பெரிய ஒரு கிருப்பையாக கருணையாக அனுகூலமாக இருந்து கொண்டிருக்கின்றது யாரை விரும்புகின்றானோ யாரை அல்லா நேசிக்கிறானோ அவர்களுக்குத்தான் இது போன்ற சந்தர்ப்பங்களை வாய்ப்புகளை கொடுக்கின்றான் ஏன் இந்த தீனுடைய பேச்சுக்களை கேட்பதோடு நாம் நின்று விடுவதில்லை அதற்கு பின்னால் அந்த தீனுடைய எத்தனையோ செயல்களை நம்முடைய வாழ்க்கையில எடுத்து நடப்பதற்கு இதுதான் ஒரு ஆரம்ப ஒரு சிறிய ஒரு சாதனமாக கருவியாக இருந்து கொண்டிருக்கின்றது அதனால் அல்லாஹு சுபானகுவத்தாலா நமக்கு இது போன்ற வாய்ப்புகளை அடிக்கடி ஏற்படுத்தி ஏற்படுத்தி தருவதற்காக வேண்டி நாம் அல்லாஹு விடத்தில் துவா கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் நிதான பெரியார்களே கணவான்களே சகோர்களே அல்லாஹு சுபானகுவத்தாலா அடியார்களுடன் இறக்கம் வைத்திருக்கின்றான் அன்பு வைத்திருக்கின்றான் அடியார்கள் பாவங்கள்ல குற்றங்கள்ல தவறுகளை செய்யக்கூடிய வேளையில் அவர்கள் அந்த பாவ கரைகளிலிருந்து பரிசுத்தப்படுத்துவதற்காக வேண்டி எத்தனையோ வழிகளை அல்லாஹூ சுகுவத்தால காட்டி கொடுக்கின்றான் ஒரு அதிகான் தவறு செய்யக்கூடிய வேலையில அவன் அதே தவறு அப்படியே விட்டு விடுவதற்கு அல்லாஹுக்கு விருப்பம் இல்ல பல வாய்ப்புகளை பல சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுத்து அவனை எப்படியாவது அதிலிருந்து தூரமாக்கி பரிசுத்தப்படுத்தி அவன் இறப்பதற்கு முன்னால் நிரபராதியாக மாறி அவன் சுழக்கம் செல்ல என்ற எத்தனையோ ஏற்பாடுகள் அல்லாஹூ ஒவ்வொரு காலத்திலும் செய்து கொடுத்திருக்கின்றான் மேலான பெரியார்களே கணவான் கணேஷர்களே ஆஹ் அ நமக்கும் ஒரு அரிய நல்ல சந்தர்ப்பத்தை தந்ததற்காக நாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும் அல்லாஹ் மிகவும் இறக்கம் உள்ளவன் அடியார்களுடன் அடியார்கள் நலவு நல்ல காரியங்களை செய்யக்கூடிய வேலையில அடியார்களை மிக அதிகமாக அல்லா நேசிக்கின்றான் காரணம் என்ன அடியான் ஒரு நலவை செய்தால் அது அல்லாஹுக்கு விருப்பமானது மறக்குமார்கள் நல்லது செய்வது அது அல்லாஹுக்கு அவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொடுப்பதில்லை அது அல்லாஹுக்கு அவ்வளவு பெரிய ஒரு வெறுப்பை ஏற்படுத்துவதில்லை ஆனால் மனிதர்கள் இஸ்லாமியர்கள் நல்ல வேலைகளை செய்யக்கூடிய அல்லாஹுக்கு பெரிய ஒரு சந்தோஷத்தை இயற்கையில அல்லாஹூ சுபானிய இரண்டு அம்சங்களையும் இணைத்து தடைத்திருக்கின்றான் மலக்குமார்களுடைய இயற்கை அது தனியான ஒரு இயற்கை அவர்களுடைய இயற்கையே நனவு செய்வது தான் நல்லதை புரிவது தான் அமல்களை செய்வது வணக்கங்களை செய்வது இது மலக்குமார்களுடைய இயற்கை அவர்களால் பாதம் செய்ய முடியாது குற்றங்களை செய்ய முடியாது தவறுகளை செய்ய முடியாது அல்லா உத்தரவுக்கு மாற்றமாக மலக்குமரர்களால் நடக்கவே முடியாது அவர்கள் எதை செய்தாலும் சரி அவர்கள் நல்லதைத்தான் செய்வார்கள் மலக்குமார்களுடைய இயற்கையே அல்லாஹ் அதே மாதிரி படைத்திருக்கின்றார் இயக்கை எடுத்துக்கொண்டோம் என்றால் அவர்களால் பாவத்தை தான் செய்ய முடியும் கெடுதியைத்தான் செய்ய முடியும் குற்றங்களைத்தான் செய்ய முடியும் இரண்டு பேர்களுக்கு சந்தேகரை மூட்டிவிட முடியும் கணவன் மனைவிக்கு நல்லதை செய்ய முடியாது யாராவது ஒருவர் நல்ல வேலையை செய்தாலும் கூட அந்த வேலையை செய்ய விடாமல் அவனை பயமுறுத்தி கொண்டே நீங்க அதிகமா செலவழிக்கிறீங்க செலவழிக்காதீங்க உங்களுக்கு குழந்தைகள் இருக்கிறது பின்னால் உங்களுடைய பெரிய தேவையாக இருக்கும் நீங்களை தூண்டிக்கொண்டே இருப்பான் என்று அல்லாஹூ குறிப்பிடுகின்றான் மனித எடுத்துக்கொண்டோம் என்றால் மலக்கானியத்துடைய தன்மையையும் இரண்டையும் அல்லா இணைத்து வைத்திருக்கின்றான் மனிதன் விரும்பினால் அந்த மலக்கானியத்தை வைத்து அதை முன்னால் வைத்து அதே வழியில போய் மிக உயர்ந்த அந்தத்தை மனிதனால் அடைய முடியலாம் அதே மனிதன் நினைத்தால் அந்த வைத்து மிருகங்களை மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை ஆக்கி அவன் மிக மோசமான ஒரு கட்டத்திற்கும் சென்றுவிடலாம் இயற்கையில் இரண்டையும் அல்லாஹ் வைத்திருக்கின்றான் இவன் பெரிய ஒரு போடு செய்ய வேண்டும் அவன் ஈடுபட்டு செயல்படக்கூடிய வேலையில் மலக்காளியுடைய தன்மை அவனை தடை செய்து கொண்டே இருக்கும் ஆனால் சக்தி நிகழ்த்து விட்டால் பாவத்தை அவன் அதிலே நிகழ்த்து விட்டால் இவன் பின்னால் தோல்வி அடைந்து விடுவான் அதனால சந்தோஷப்படுவது பெரிய ஒரு முஜா தியாகத்திற்கு மத்தியில் மேலான கணவான்களே பெரியே சகோதர்களே அல்லாஹூக்குருப்பது அதிகார்கள் நனவுகளை செய்ய வேண்டும் நன்மைகளை செய்ய வேண்டும் நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் அதனால மனிதர்கள் அல்லா உயர்த்தி படைத்திருக்கிறான் அந்தஸ்தர்வானவர்களாக படைத்திருக்கின்றான் பாவமே செய்யாத மறக்குமார்களே கூட மனிதர்களுடைய சுதுமக்கிற்காக அல்லாஹ் படைத்திருக்கின்றான் என்றால் மனிதனிடத்தில் இந்த இரண்டு அம்சங்களும் இருப்பதனால ஆனா ஒன்ற நாள மனிதனுக்கு இரண்டையும் அல்லாஹ் விரும்பின செய்ய விரும்பின உதந்திரம் இருக்கின்றது அருந்தவும் செய்யலாம் என்பது அல்லாஹிற்கு தெரியும் இந்த வினாடியில் இந்த நேரத்தில் எழுதி வைத்துவிட்டான் சொல்ல முடியாது என்று அல்லா உங்களுக்கு செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான் நன்மையையும் தெரியும் அதை வைத்திருத்தான் அல்லாஹு சுபான தீவிர விதி எழுதி வைத்திருக்கிறது வேளாண் பெரியார்களே கணவான்களே சகோர்களே ஆக அல்லாஹ் அடியார்களுடன் இறக்கமுள்ளவன் நான் எவ்வளவுதான் அல்லாஹுக்கு மாற்றமாக நடந்தாலும் சரி அவனுடைய கட்டளைகளை விட்டுவிட்டு வாழ்ந்தாலும் சரி அவனுடைய சட்டத்திட்டங்களுக்கு மாற்றமாக நடந்தாலும் சரி அடியார்கள் ஆத்திரப்படுவதை போன்று ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடன் அவசரப்பட்டு ஏதாவது முடிவை எடுப்பதை போன்று அல்லாஹூத்தாலா எந்த ஒரு முடிவையும் எடுப்பதில்லை சந்தர்ப்பங்களை கொடுத்துக் கொண்டே இருப்பான் செய்யக்கூடிய உதவிகளை செய்து கொண்டே இருப்பான் என்னென்ன உதவி தேவையோ அந்த உதவிகளை அல்லாஹூ தானா அடியார்களுக்கு தொடர்ந்து குறித்துக் கொண்டே இருப்பான் நாம் அவனை மறந்தாலும் சரி அல்லாஹ் நம்மை மறக்க போவதில்லை கூறுகின்றான் அதனுடைய மகனே நீ என்னை நினைத்தால் நானும் உன்னை நினைப்பேன் நீ என்னை மறந்துவிட்டாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் நினைவு புரிந்து கொண்டே இருப்பேன் எவன ஆதம்னி வஜத்தனி வஜத்த குள்ளுஷை சுத்தனி சாத்தக்க குள்ளுஷை ஆதமுடைய மகனே என்னை நீ தேடு என்னை நீ எந்த இடத்திலிருந்து நீ என்னை தேடினாலும் என்னை பெற்றுக் என்னை நீ பெற்றுவிட்டாய் என்றால் உலகத்தில் உள்ள அனைத்தையும் நீ பெற்றவனை போன்று ஆக்கிவிடுவாய் வயின் சுத்தணி என்னை இழந்து விட்டாய் நீ என்னை பெற்றுக் கொள்ளவில்லை என்றால் உலகத்தில் உள்ள அனைத்தையும் நீ பெற்றிருந்தாலும் அனைத்தையும் நீ இழந்தவனை மாதிரி ஆக்கிவிடுவாய் எவராதம் உதப்பீரா அதனுடைய மகனே உன்னுடைய விஷயத்தில் வயிற்று வளர்ந்த அந்த வேலையில் இருந்து கொஞ்ச காலம் வருடம் வாழக்கூடிய அந்த வேலையில நீ போய் சேரும் வரைக்கும் உனக்கு எத்தனையோ ஏற்பாடுகளை கஷ்டம் கட்டமாக செய்திருக்கின்ற வயிற்று நீ வாழ்ந்த வேலையில உனக்கு உணவை உன்னுடைய தாயால் கொண்டு வந்து உடைய தந்தையால் கொண்டு வந்து சேர்க்க முடியாது முழு உலக மக்களும் சேர்ந்தாலும் உணவை நான் தான் உனக்கு உணவை தந்தேன் தீபத்தில் உன்னுடைய நேரத்தில் உனக்கு உணவை கொண்டு வந்து சேர்த்தது மேலான பெரியார்களே கணவான்கணேஷஸ் அவர்களே நாம் பூர்த்தியான ஒரு குழந்தையாக ஆனதற்கு பிறகு உலகத்துக்கு அல்லாஹத்தான் நம்மை அனுப்பி வைக்கின்றான் இந்த மாசத்துல வீக்கில் உங்களுக்கு குழந்தை கிடைக்கும் அல்லது செகண்ட் வீக்கில் உங்களுக்கு கிடைக்கும் இந்த நாளில் எத்தனை மணிக்கு எத்தனை நிமிஷத்துக்கு குழந்தை கிடைக்கும் சொல்லி யாராலுமே சொல்ல முடியாது அல்லாஹூபத்தால் நாடக்கூடிய அந்த வினாடியில அந்த நேரத்தில் தான் அந்த கற்பப்பைக்கு என்று சாட்டப்பட்ட மழைக்கு நேரம் சரி இந்த குழந்தையை நீங்க உலகத்திற்கு கொண்டு போய் சேர்த்திருங்க பல இறக்கைகள் இருக்கும் அதில் உள்ள ஒரே ஒரு சிறப்பின் மூலமாக உன்னை இந்த உலகத்திற்கு கொண்டு வரும்படி அந்த மலத்திற்கு நான் தான் உத்தரவிடுகின்ற இப்போது அந்த உன்னை இந்த உலகத்திற்கு கொண்டு வருகின்றார்கள் நடக்கிஷ் உங்களுக்கு உணவுக்குரிய ஏற்பாட்டை நான் செய்கின்றேன் நீங்கள் பிறந்ததற்கு பின்னால் உங்களுடைய இரண்டு நெல்லிய உற்பத்தி செய்து அதிலிருந்து பாலை நான் தான் என்று அல்லா கூறுகின்றான் அமர் துளக்க நரம்புகளை உற்பத்தி செய்து அந்த நரம்புகளிலிருந்து கலப்பற்றது காலம் குளிர்காலமாக இருந்தால் அந்த பால் சூடானதாக இருக்கும் காலம் கோழி காலமாக இருந்தால் அந்த பால் குளிர்ச்சியானதாக இருக்கும் நான் அல்லாமல் என்னுடைய வல்லமை உலகத்தில் உள்ள வைத்தியர்களால காலம் குளிர்காலமாக இருந்தால் அந்த பாலில் சூட்டு சக்தி ஏற்படுத்த முடியுமா காலம் சூடான காலமாக இருந்தால் அந்த பாலில் அவர்களால் குளிர் சக்தி ஏற்படுத்த முடியுமா என்று அல்லாஹூத்தான கேட்குது வேளாண் பெரியார்களே கனவான் கணேஷ் அவர்களே இது போன்ற பல ஏற்பாடுகளை செய்து உலகத்திற்கு நம்மை அனுப்பி வைத்து நமக்கு உணவுக்குரிய ஏற்பாடு நீருக்குரிய ஏற்பாடு காற்றுக்குரிய ஏற்பாடு உடைகளுக்கு ஏற்பாடு எல்லா ஏற்பாடுகளையும் அவ்வப்போது அல்லாஹூசுலா நமக்கு பொதுவான முறையில பூர்த்தியாக்கி தந்ததோடு நின்று விடாமல் என்னுடைய அதிகார்களுக்கு அல்லாஹுடைய லட்சியத்தை நோக்கத்தை விளங்க வைக்க வேண்டும் என்பதற்காக வந்து தான் இப்பொழுது மணக்குமார்களை அனுப்ப ஆரம்பிக்கின்றான் அதாவது ரசூல் நபிமார்கு மேற்பட்ட நபிமார்களை அனுப்புகின்றான் மேற்பட்டும் அதிகமான இறக்கி வைக்கின்றான் என்னென்ன அல்லா கொடுக்கின்றான் கொடுத்த காலத்தில் எது தேவைப்பட்டதோ அதன் அவர்களுடைய காலத்தில் வளர்ந்திருந்தது அவர்களுக்கு ஒன்பது விதமான அதிகமான மக்கள் வைத்தியை படித்திருந்தார்கள் அவர்கள் பயங்கரமான நோய்களை சுகப்படுத்திக் கொண்டிருந்தார்கள் يور ااتلائي قودिरந்த анஹர்ஹலே குரூவார்கல் வஉப்ரியுல் அக்மஹா வல்அப்ரса வஉஹயல் மௌதா பிஇዝnilலாஹ் வஉனப்பியுকুম பிமா தக்லுனா வமா தத்ஹிரூனா ஃபீ பியூতিকும் குருடராக பிறந்தவர்களையும் சுகப்படுத்துவேன் குகிகளையும் நான் சுகப்படுத்துவேன்ீடுகள் ஒழித்து மறைத்து வைத்திருக்கின்றீர்களோ அதையும் நான் அறிவிப்பேன் நீங்க வீடுகள்ல என்னென்ன சாப்பிட்டுட்டு வந்தீங்க அதையும் என்னுடைய ரொம்ப உத்தரவை கொண்டு நான் அறிவிப்பேன் என்று அவர்கள் குறிப்பிடுவார்கள் அதனால் அவர்களுக்கு வைத்திய துறையில் ஆற்றலை கொடுத்து எந்த காலத்தில் அந்தந்த சமூகத்தினர்கள் எதிர்ப்பு தேர்ச்சி பெற்றோ அதற்கு போதுவாக அந்த விஷயத்தில் அனுப்பப்பட்ட அந்த மக்காவுடைய மக்காவாசிகள் அவர்கள் இலக்கணத்தில் இலக்கியத்தில் தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தார்கள் கூட பல நூற்று கவிகளை இயற்றி கொண்டு வந்து தொங்க விடுவார்கள் யாரும் முடிந்ததில் கொண்டு திறந்து விளங்குகின்ற முற்றுப்புள்ளியாகத்தான் இலக்கியத்திற்கும் அனைத்து இருக்கும் அப்பாப்பட்ட விதத்தில் அல்லாஹு சுகானு குரானுடைய ஆயத்தை இறக்கி வைக்கின்றான் மேலான பெரியார்களே கணவான் கணேஷ் ஹோர்களே இப்பொழுது முகமது சல்லாஹ் சொல்லம் அந்த குரான முன்னால் வைத்து அந்த மக்களுக்கு மத்தியில் உடைக்கின்றார்கள் ஒவ்வொரு நபிமார்கள் வந்த நேரத்தில் அந்தந்த சமூகத்தினர்கள் ஒரு துறையில சிறந்திருந்தாலும் மறுத்துறையில பின்தங்கி இருக்கிறார்கள் ஆனால் நபி அவர்கள் வந்த நேரத்தில் அதிகமான துறைகளில் அவர்கள் பின்தங்கித்தான் இருந்தார்கள் அறிவு துறையில இலக்கணத்தில் இலக்கியத்தில் ஒரு தேர்ச்சி பெற்றிருந்தாலும் அதிகமான மக்கள் உண்மைகளாக எழுத வாசிக்க தெரியாதவர்களாக இருந்தார்கள் பொருளாதாரத்துடைய அடிமட்டத்தில் இருந்தார்கள் நாகரிகம் அதனுடைய வரைவிளக்கணும் கூட தெரியாது பள்ளிவாசல் மஸ்ஜித் கழித்துட்டு செல்வாங்க அந்த அளவுக்கு நாகரிகம் தெரியாதவர்களாக இருந்தார்கள் அதே மாதிரி சமூக ரீதியில விஞ்ஞான அடிப்படையில் வேற எந்த துறையை நாம் எடுத்துக் கொண்டாலும் சரி அதிகமான துரைகள் அவர்கள் பின்தங்கித்தான் இருந்தார்கள் பெரியே ஆனா முகமது அவர்களை விட பெரிய ஒரு அறிவாளி இதுவரைக்கும் உலகத்திற்கு வந்ததும் பின்னால் நபி அவர்களுக்கு நிகராக யாரும் வரப்போவதும் இல்லை ஆனால் நபி அவர்கள் யாரிடத்திலும் தன்னுடைய காலை மடித்து படித்ததும் இல்லை என்றால் நபி அவர்களுக்கு யாருமே இல்ல நபி அவர்களுக்கு கட்டுக் கொடுத்தது அல்லாஹூ கட்டுக் கொடுக்கின்றான் யாரிடமாவது இருந்து நபி அவர்கள் அவர் ஆசிரியராக ஆசிடுவார் மாணவராக மாறிவிடுவார்கள் அவர்களுக்கு பலவிதமான அறிவுகளை கொடுக்கின்ற அந்த அறிவு ஞானத்தை வைத்து எல்லா துறையிலும் பின்தங்கி இருந்த அந்த மனிதர்களுக்கு மத்தியில் ஒரு அழகான திட்டத்தை முன்வைக்கின்றார்கள் முதலாவது என்ன அந்த மனிதர்களுடைய உள்ளத்துல அல்லாஹுவை வல்லமை சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கலாம் அல்லாஹுவையே ஒரு கட்டுப்பட்டு நடப்பாரு அல்லாஹுவையே விலங்கல்ல அவன் செய்ய என்ற தடைகள் இருந்து அவர்கள் எந்த முறையில தவிர்ந்து நடப்பாரு அதனால முகமது சல்லல்லாடே வல்லம் முத முதல்ல அவர்களுடைய உள்ளங்கள் அல்லாஹுபே விளங்க வைத்தார்கள் மேலான பெரியார்களே கணவான்களே சகோர்களே அதற்கு தன்னாங்க ஈமான் ஈமான் என்று சொல்றது அதாவது அல்லாவ விளங்குறது அல்லாவ உறுதியான முறையில நம்புறது முகமதுலான்னு சொல்லிட்டு பூரணமான முஸ்லிம் பூரணமான முஸ்லிமாக ஆசிடுவாரு ஆனா அவர்கிட்ட பூரணமான ஈமானுக்கு ஈமானுடைய உழைப்பு செய்யணும் ஈமானுடைய முயற்சியை செய்யணும் வெறும் கலிமா சொன்னதனால பூரணமானாக ஆசிவிட முடியாது வெறும் களிமாபம் மட்டும் சொல்றதுனால ஒரு பூரணமான மூமினாக ஆக்க முடியாது நபியுடைய காலத்தில் உள்ள சில காற்றிகள் வந்து சொல்லுவாங்க காலத்தில் வந்து சொன்னாங்க நாங்க ஈமான் கொண்டுட்டோம் சொல்லி இப்பொழுது அல்லாத மறுப்பாக கூறுகின்றான் முகமது நீங்க சொல்லுங்க இன்னும் நீங்கள் ஈமான் சொல்லவில்லை உங்களிடத்தில் தரம் இன்னும் வரவில்லை சொல்லுங்கள் என்று சொல்ல ஒரு கலை இருக்குது அவர்கள் மக்களுடைய ஆயத்த வெளிப்படையாக குறிப்பிட்ட சரித்திரம் கூறப்பட்டிருக்கோ அது மக்காவுடைய இருக்குமோ அது மக்கி மக்காவாசிகள் அதிகமா அதனால சம்பந்தமான I am. அதுல அவர்கள் இன்னொன்ற கூறுகின்றார்கள் எங்க பருதுகள் சம்பந்தமா எங்க ஹரம் ஹலால் மசாயில் சம்பந்தமா எங்களுக்கு சட்டதித்தங்கள் சம்பந்தமா நிக்காவுடைய பலாக்குடைய வராசத்துடைய சொத்து சம்பந்தமா இந்த ஆயத்துகள் எல்லாம் அதிகமா மதீனாவா தான் இருக்கும் மதனியாத்தான் இருக்கும் மக்காவா இருக்காது அதுல அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் யா ஐயோகன் எங்க வருகின்றதோ அவைகள் அனைத்தும் மக்களுடைய ஆயத்தா தான் இருக்கும் யா ஐயோகல்ல வீண ஆமன் உண்டு எங்க இருக்குமோ அதுதான் மதீனாவா இருக்கும் மக்கால் முஸ்லீம்கள் முஸ்லீம்கள் ஏற்றுக் கொண்டிருந்தாங்க மேலான <tallam> எல்லாமே பற்றி தான் பேசுறாங்க நபி அவர்கள் வராம அல்லாஹ் கட்டளையும் எடுத்து நடக்க முடியாது நபியுடைய எந்த சொன்னத்தையும் பின்பற்ற முடியாது அல்லாஹு தடுத்த எந்த தலையிலிருந்து நீங்க முடியாது ஈமானுடைய பவர் ஈமானுடைய சக்தி அல்லாஹுமீர் அசைக்க முடியாது அந்த எஃபீன் வராமல் எதையுமே செய்ய முடியாது வேளாண் பெரியார்களே கணவான்களே அதனால மக்காவுடைய பதிமூணு வருட காலத்துல நபி அவர்கள் அல்லாஹே விளங்க வைத்தார்கள் அல்லாஹோடைய அறிவு எவ்வளவு பெரியது அவனுடைய சக்தி எவ்வளோ பெரியது அவனுடைய பார்வை எவ்வளோ பெரியது அவனுடைய கேள்வி எவ்வளோ பெரியது அடியார்கள் நீங்க எல்லாத்திலையுமே சிறியவர்கள் உங்களுடைய பார்வையும் சிறிது உங்களுடைய அறிவும் சிறியது உங்களுடைய சிந்தன சக்தியும் சிறியது உங்களுடைய ஞாசா சக்தியும் சிறியது உங்களுடைய பேச்சும் சிறியது மனிதர்களுடைய நிரந்தரத்திற்கு முடிவே இல்லா இபத்திதா ஆரம்பம் இல்லாமல் ஆரம்பமானவன் முடிவை இல்லாமல் முடிவானவன் அல்லாஹூசமாக அவனுடன் பயப்படக்கூடிய கூடிய அமைச்சர்கள் அல்லாஹுக்கு கிடையாது முடியாது மந்திரிமார்களும்பவே இல்ல உலகத்துடைய நினைக்காதீங்க நான் என்னுடைய படைப்புகளுடைய குறைவாக இருக்கிறேன் உங்களை வைத்து உங்களை நான் படைக்கவில்லை உங்களின் போக்கொள்ள நான் உங்களை படைத்ததில்லை விடயத்தை என்னால் தனியாக சாதிக்க முடியாது உங்களுடைய உறவையை கொண்ட அதை சாதிக்கணும் என்றும் உங்களை படிக்கலும் தேவையில்லை அதிகாரத்தில் பெரிய ஆண்கள் பெண்கள் மனிதர்கள் அணுவலுக்கு கூட குறைவு ஏற்பட போறதில்லை நம்முடைய வணக்கத்தை கொண்டு அல்லாஹையின் ஏற்பட போறதும் தேவையற்றான் அவனுடைய அறிவு மகா பெரியது அவர்களை படித்த வேலையில அவர்களை படித்த நேரத்தில் அவன் எந்த அளவில் அறிவு இருந்தானோ அன்று மாதிரியும் நபி அவர்களை படித்த நேரத்தில் அவளுக்கு எது தெரியுமோ அன்றும் இன்றும் ஒரு ஆயிரம் வருடத்திற்கு பின்னால் என்ன நடக்குமோ எல்லாமே அல்லாஹிற்கு ஒரே மாதிரி தான் நம்முடைய அறிவுல ஏற்ற தாழ்வு இருக்குது நம்முடைய ஞாபகம் ஓரளவு ஞாபகம் ஒரு வருடத்திற்கு முன்னால் நடந்தது கொஞ்சம் ஞாபகம் பத்து வருஷத்துக்கு முன்னால நடந்தது ஞாபகமே இல்லை ரொம்ப நேரம் யோசிச்சு பார்த்தா கூட நம்முடைய ஞாபக சக்தியில் அது வராது நாளைக்கு என்ன நடக்கும் அல்லாஹ்வை தவிர உலகத்தில வேற யாரும் அறிய முடியாது மலக்கும் அறிய முடியாது நபியும் அறிய முடியாது ரசூலும் அறிய முடியாது எப்போ பெரிய வாலிullar ஏலே நேசாக இருந்தாலும் சரி யாருக்குமே இல்முல் கைப் என்று சொல்லக்கூடிய மரை முஹம்மான அறிபு மரை முஹம்மான ஞானம் இல்ல நபி அவர்களுக்கு சில சந்தர்ப்பத்தல அல்லாஹ் கற்று கொடுத்திருக்கின்றான் ஆதீக்கிலே வேற யாருக்கும் மரை முஹம்மான இல்மு என்பது இல்ல நபி அவங்களே சொல்வார்கள் குர்ஆனில் வருகின்றன ஓலவ குன்து ஆலமுல் கை இடையூறுகள் சோதனைகள் வந்து என்ன அண்டி இருக்காது விடயம் தெரியாது அந்த உணவை சாப்பிட்டாங்க அசம் என்று சொல்லக்கூடிய ஒருவன் நபியவர்களுக்கு சூன்யம் செய்தார்கள் அந்த சூன்யம் நபியவர்களின் மீது பழித்தது ஆறு மாதம் முறை நபியவர்கள் கஷ்டப்பட்டார்கள் நபி அவர்களுக்கு கூட எல்பு கைது என்பது இல்லை மேலான பெரியார்கரே கணவான் கணேஷாகவர்களே ஆக நாளை நட என்ன நடக்கும் என்பது எங்களுக்கு தெரியாது ஆனால் அல்லாஹுடைய அறிவு நேற்று நடந்ததும் போன வாரம் நடந்ததும் ஒரு பத்து வருடம் ஒரு ஆயிரம் வருடம் ஒரு லட்ச வருடத்திற்கு முன்னாள் நடந்ததும் இன்னும் ஒரு ஆயிரம் வருடத்திற்கு பின்னால் நடப்பதும் எல்லாமே அல்லாஹுக்கு ஒரே மாதிரி உலகத்துல இந்த வினாடியில முழு உலகத்துல என்ன நடந்து கொண்டிருக்கின்றது இந்த வினாடியில நடக்கக்கூடிய அனைத்தையும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான் அல்லாஹ் கேட்டுக்கொண்டிருக்கின்றான் அவனுடைய பார்வை அவ்வளவு பெரியது அவனுடைய கேள்வி அவ்வளவு பெரியது ஹஜ்ஜில வச்சு ரெண்டு மில்லியன் மனிதர்கள் மைதானத்துல ஆயிரக்கணக்கான பாஷையில ஆயிரக்கணக்கான மொழிகள்ல அவர் அவர்களுடைய மொழியில துவா கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அதே வினாடியில அவர்கள் அத்துணை பேர்களுடைய துவாவையும் அல்லா கேட்கவும் செய்கின்றான் அவர்களுக்கு பதில் கொடுக்கவும் செய்கின்றான் அந்த அளவுக்கு நம்முடைய அல்லாஹுடைய சக்தி மிக மிகப் பெரியது நம்முடைய அறிவு மிக பெரியது மேலான பெரியார்களே கனவான்களே சகோர்களே நம்முடைய பார்வையும் மிக தெரியது மிகவும் தூரத்தில் உள்ளத எங்களால பார்க்க முடியாது மிகவும் சமீபத்தில் உள்ளதையும் எங்களை கண்ணால பார்க்கலாது அது பூத கண்ணாடி வச்சுத்தான் பார்க்கணும் மிக சமீபத்தில் உள்ளதையும் எங்களால் பார்க்க முடியாது நாங்க போட்டிருக்கிற மூக்கு கண்ணாடியில ஏதாவது ஒரு ஊட்ட ஒரு அழுக்கு விழுந்துட்டா கண்ணிலே நிறுத்தி பார்க்க முடியாது அந்த கண்ணாடியை கலட்டித்தான் நாங்க பார்க்கணும் ஏன் மிகவும் சமீபத்தில் உள்ளதையும் எங்களால பார்க்க முடியாது மிகவும் தூரத்தில் உள்ளதையும் எங்களால பார்க்க முடியாது ஒரு வஸ்துவ முழுமையா எங்களால் மேலால பார்த்தா கீழ்ப்பகுதி மறையும் கீழ்பகுதியை பார்க்க முடியாது ஆக நம்முடைய பார்வையும் தெரியும் மிகவும் தூரத்தில் உள்ளதையும் பார்க்க முடியாது மிகவும் சமீபத்தில் உள்ளதையும் பார்க்க முடியாது எங்களுடைய கேள்வியும் தெரியது ஒரே நேரத்தில் பலர்களுடைய பேச்சு எங்களால் கேட்க முடியாது ஒரு நேரத்தில் பேச்சுக்கான அந்த பேச்சுக்கு கூட அல்லா ஒரு சவுண்ட் அவைகளை பெரிய பலர்களுடன் எங்களால் பேச முடியாது முடியாது மேலான பெரியார்களே கணவான்களே மனிதர்கள் ஆற்றல்கள் நினைவு வரணும் கூடாது அதை நினைக்காமல் இருக்கவும் முடியாது உதாரணத்திற்கு பகலையில் யங்கரமான ஒரு சண்டை ஒரு நாலு ஐந்து பேர்கள் துண்டம் துண்டமாக வெட்டி போடப்பட்டு அவர்களுடைய மூளை விகாரமான ஒரு நினைக்க கூடாது என்று சொல்லிவிட நினைவு நினைக்க கூடாது என்று நினைக்கின்றோமோ எங்களால் நினைக்காமல் இருக்கவும் முடியாது நடவும் நாம் நாடுவதற்கும் அல்லாஹுடைய நாட்டம் தேவை நாம் மறப்பதற்கும் அல்லாஹுடைய உலகத்தார்களை படைத்த அந்த அரப்புடைய நாட்டம் இல்லாமல் உங்களால் நாடவும் முடியாது அவனுடைய உத்தரவு இல்லாமல் உங்களால் எதையும் மறைக்கவும் முடியாது என்று அல்லாஹூ குறிப்பிட மேலான பெரியாரளே கணவான் கணேஷ் அல்லாவோ விலங்கிட்டா அல்லாஹுடைய கட்டளை எடுத்து நடக்கிறது கஷ்டம் இல்ல அது எந்த சந்தர்ப்பமாக இருந்தாலும் சரி எந்த நிலைமையாக இருந்தாலும் சரி எவ்வளவு சங்கடமான ஒரு சந்தர்ப்பமாக இருந்தாலும் அல்லாஹுடைய கட்டளைகளை பின்பற்றுவது பாரம்பரிய சிரமம் இல்ல ஆனா இன்று நாம் பார்க்கலாம் உலகத்தில் அதிகமான மக்களுக்கு அல்லாஹுடைய கட்டளைகள் தெரியும் அல்லாஹுடைய சட்டளை சட்டதித்தங்கள் தெரியும் இஸ்லாத்தில் உள்ள பலதான காரியங்கள் அனைத்தும் தெரியும் பெரும்பதுறைவியுடைய பின்பற்றக்கூடிய அளவில் குறைவாக இருக்குது அதனால தெரிஞ்சு வைத்திருக்கின்றோம் குரானுடைய தெரியும் அதன்படி நடக்கிறது சிரமமா இருக்கிறது அவர்கள் முதலாவது நாம் பூரணமான முறையில் குரானின் படி நடக்கிறது நமக்கு கஷ்டமா இருக்கு நமக்கு அவர்களுக்கு மத்திய வித்தியாசம் அவர்கள் முதல்ல குரான வருடம் சென்றும்பு குடி அமல்டித்தார் இமானை படித்ததக்க பின்னலத்தான் குர்ஆனை படித்தார்கள் குர்ஆன்ல எந்த உத்தரவு வந்தாலும் சரி அது பொருள் அதாவது வியாபாரத்தோட உத்தரவோ வியாபாரයේச்சே உத்தரவோ எந்த உத்தரவாக இருந்தாலும் சரி ஹ حضرت अब्बास ابن அப்துல் முத்தலிப் রাদিয়াল্লাহு அன்ஹு அவருகூடவே இருக்கற ஆரம்பத்துல அல்லாஹ் வட்டிக்கு அல்லாஹ் வட்டி கொடுத்து வாங்கி கொண்டிருந்தார்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு காலத்துல சொல்லிட்டான் வட்டி ஹராமாக்கப்பட்டு விட்டது யம்ஹக்குல்லாஹுர் ரிபா வயர்பிஸ் சதகат வட்டி முதல் கூட தேவையில்ல சொல்லி தன்னுடைய முழு முதலையும் விட்டுவிட்டார்கள் எந்த உத்தரவாக இருந்தாலும் சரி அதை ஏற்று நடப்பதற்கு தயார் திருமணத்துடைய விஷயமாக இருந்தாலும் விடமாக இருந்தாலும் சரி செலவழிக்க கூடிய விடயமாக இருந்தாலும் சரி குடும்பத்துடைய விடயமாக இருந்தாலும் சரி குரான் உத்தரவு அதை நடப்பதற்கு சகாபாக்கள் தயார் மக்கள கொஞ்ச நாட்கள் பதிமூணு வருஷம் அவர்கள் ஈமானைத்தான் படித்தார்கள் நபிவர்கள் ஈமான் கொடுத்தார்கள் உலகத்தில் வந்த அனைத்து நபிமார்களுக்கும் அல்லா ஈமானுடைய வருஷத்துக்கு முன்னால் நபியாக ஆக்கல்ல ஒரு சிலரத் ஐசாத் அந்த ரெண்டு நபிமார்களை தவிர உலகத்தில் வேறு யாரையும் நாற்பது வயசுக்கு முன்னால் நபியாக ஆக்கல்ல ஏன் நாற்பது வருஷத்துக்கு பின்னால நபியாக்கினான் அந்த நாற்பது வருடம் வரைக்கும் அந்த நபிமார்களுக்கு ஈமனுடைய கருபியத்தை அல்லாஹூசு கொடுத்துக் கொண்டே இருந்தான் குரான் ஆதாரம் இருக்குது அவர்களை பத்து வருடமாக ஆடுகளை மேய்த்து வைத்த கருபியத்தை கொடுத்தான் சலாம் அவர்களுக்கு மரியம் அலிஹத்து அவர்களை வளர்ப்பதைக் கொண்டு அவர்கள் வளர்ப்பதை வளர்த்த நேரத்தில் அல்லாஹுடைய வல்லமைகள் அவருடைய குதிரத்துகளை பார்ப்பதின் حضرت அவர்களுக்கு உணவை பெற்று உணவை பெற்றுக் கொள்வார்கள் உணவு எங்கிருந்து கிடைத்தது நான் கொண்டு வந்து தரல யாரும் இந்த அறைக்குள்ளால் வர முடியாது நானும் கொண்டு வந்து வர முடியாது கட்டத்தில் இந்த உணவு எவ்வாறு கிடைத்தது அவர்களுக்கு எந்த வகையான உணவை வெயில் காலமாக இருக்கிறது பலன்கள் இருக்கும் அந்த குளிர்காலமாக இருக்கிறது கையை கட்டுப்பட்டு நடந்த பயந்து நடந்த ஒரு அழகான தக்குவாதாரியான பெண்மணி அவர்களுக்கு முயற்சியும் இல்லாமல் உணவை கொடுக்க முடியும் என்று சொன்னாடியிருந்து எனக்கு வைத்ததே அவர்களுக்கு எண்பது வயதை தாண்டியதற்கு மக்கால வாழ்ந்த பதிமூணு வருஷத்துல கட்டளை முக்கியமான சட்ட திட்டங்கள் மேலான ஒாலும்டையிலும்ார்க்க <Sanye> முடியாது <Sanye> அத்துணி சகாபாக்களும் மேலான பெரியார்களே கலவான்களே சொல்லி பாவங்களை செய்தார் அவர் எவ்வளவு பெரிய நன்மையான செய்தாலும் சரி ஏற்றுக் கொள்ளப்படாது நிராகரிக்கப்பட்டுவிடும் எல்லா மக்களுக்கும் எல்லா மக்களும் எல்லோருமே முழு ஊற்ற நினைக்க கூடாது அவர்களுடைய காலத்தை வெச்சு பார்க்கும் பொழுது கோடி அறிவிக்கக்கூடிய பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சாப்பிட்டதில்லை வெற்றி தான் ஏற்படுகின்றது போடுவதற்கு பின்னால ஏழு வருடம் சுமார் இருபது வருட காலமாக கூட வயிறு நிறைய சந்தர்ப்பங்களை கிடைக்கல சொல்லக்கூடிய கஷ்டம் ஒரு ஆடை தான் இருக்கும் வேற வாக்கி கொள்வதற்கு இல்ல சிலவேளை வருவாங்க முக்கிய சாபிகள் ஒருவர் அவர் வீட்டில் இருந்து கொண்டிருக்கிறார் அவங்க மாமி வந்து கேட்கிறாங்க மருமகன் அவர் கூறுகின்றார் என்னுடைய மாமியே என்னிடத்தில் ஒரே ஆடைய நேற்று தான் நபி அவர்கள் வாய்க்கொண்டு போனார்கள் என்று சொல்லி அதில் கூறுவார்கள் ஒரு ஆடையை விட்டு அவரை மாத்திக் கொள்ளது அவர்களுக்கு ஆடை இல்ல நபியுடைய சபையில சஹாபாக்கள் இதே மாதிரி உட்கார்ந்து கொண்டிருப்பாங்க சில சகாபாக்கள் ஒரு ஆளுக்கு பின்னால ஒளிஞ்சு மறைஞ்சு மறைஞ்சி உட்காருவாங்க என்று முழு மேனிய மறைக்கிறதுக்கு ஆடை இல்ல எனமோ மருமஸ்தான மறைமுடன் மறை மறைக்கப்பட்டிருக்கும் ஆனா முழு உடம்பையும் உடம்பையும் மறைக்கிறதுக்கு ஆடை இல்ல வெக்கத்தினால அவர்கள் நபி அவர்களுடைய சபையில ஒரு இதற்கு பின்னால் ஓரால் ஒளிஞ்சி மறைந்து உட்காரக்கூடிய நிகழ்ச்சிகளும் அவர்களுக்கு முன்னால் நடந்திருக்கிறது முதலாவது சப்பலன் என்று தொழுது கொண்டிருப்பாங்க ஒரு சிலர்கள் சொல்லுவாங்க எங்கட முஸ்லீம்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தானே புஷ்மியால கஷ்டப்படுறாங்க சச்சினையால கஷ்டப்படுறாங்க பஞ்சத்தினால் அழிக்கப்படுறாங்க அவர்களையும் பார்க்கணும் அவர்களுக்கு முதலீடு செய்யணும் அவர்களையும் கவனிக்கணும் உண்மை அவர்களை கவனிக்கணும் அதே நிலையில் அவர்கள் நரகமல்லவா போவார்கள் நபியுடைய நபியுடைய காலத்தில் இருந்து பின்தங்கினார்களா என்றால் மேலான பெரியார்களே கண வங்கே பல சிறன் மத்தியில பல கஷ்டங்களுக்கு மத்தியில ஈமானின் மூலமாக அவர்களுக்கு நினைக்க கூடாது உலகத்தில் உள்ள அமல்கள் அல்லா பெரிய ஒரு சக்தியை கொடுத்திருக்கின்றான் மக்காவுக்கு நவியார்கள் வந்த நேரத்தில் அவர் சொல்லி பெரிய ஒரு கூட்டம் வருடமாக அவர்களுக்கு முக்கியமான தலைவர்கள் உட டௌக்கான் கொண்டிருக்கிறீங்க நான் இவ்வளவு உயர்ந்த அந்த செல்لوங்க நான் எப்படி வந்து அந்த சபையில இருக்குறது என்ன நீங்க உங்க சபைய கொஞ்சம் மாத்திடுங்க எங்களுக்காவே ஸ்பெஷலா ஒரு மஜ்ரிஸ் வைங்க அப்படினு சொன்ன வேளையில ಅದர்க்கு மறுபா குர்ஆனுடைய ஆயத்தையும் அல்லாஹ் இறக்கிட்டான் வஸ்பிர் நஃப்சக மஅல் லதீன யதுன ரப்பஹும் பில் غதாவ் வல் அஷிய யரிதுன வஜஹ வலா தது அயனக அன்ஹும் முஹம்மதே நீங்க அவங்களே யாரோடு ஆக்கி கொள்ளணும்னு சொன்னா காள மா அல்ல அழைத்து அல்லாஹுவை குலத்துடைய சண்டை சண்டை மேலான பெரியார்களே கனவான்களே தாவத்தின் மூலம் இருபத்தி மூணு வருடத்திற்குள்ளான அவர்களுக்கு மத்தியில் அல்லா எவ்வளவு பெரிய ஒற்றுமையை ஏற்படுத்தினான் என்று சொன்னா உலக சரித்திரத்தில் அதற்கு நிகர் வேறு இல்லை அந்த அளவுக்கு சஹாபாக்களுக்கு கூறக்கூடிய அளவுல அவர்களுக்கு மத்தியில் ஒற்றுமை ஏற்பட்டு விட்டது ஹயாத்து சகாபா பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது மக்கள் இருந்து போன முகாஜிர சகாபாக்களை மதியினால் சகாபாக்களுடன் நபி அவர்கள் உங்களுக்கு மாற்றி சகோதரர் அவருடைய வருகையை எதிர்பார்த்து எதிர்பார்த்து கடிதம் வரைக்கும் எதிர்பார்த்து அவர் வந்ததற்கு பின்னால் முதலாவது கேட்கிற கேள்வி எப்படி இன்றைய தினம் உங்களுக்கு கழிஞ்சு நான் இல்லாமல் இன்றைய சினத்தினை எப்படி கழிச்சீங்கன்னு கேட்கக்கூடிய அளவுல அவர்களுக்கு மத்தியில அல்லாஹு சுலான இவ்வளவு பெரிய ஒற்றுமையை ஏற்படுத்தினான் இந்த புனிதமான தாவத்துடைய உழைப்பின் மூலமாக அது மாத்திரமல்ல தாவத்துக்கு அல்லா எவ்வளவு பெரிய சக்தியை வைத்திருக்கிறான் தீப கட்டத்தில் இருந்து அல்லா சிறுக்கை இல்லாமல் நபியவர்கள் வந்த நேரத்தில் சிலைகளை வைத்து வணங்கி கொண்டிருந்தார்கள் உழைப்பின் பறக்கத்தின் காரணமாக தாபாவுல மட்டுமல்ல மக்கால மட்டுமல்ல முழு மட்டுமல்ல அதை உள்ள எத்தனையோ அரபு நாடுகள்ல அங்கிலிருந்து இன்று வரைக்கும் அமலை அல்ல சுருக்கை அல்லா இல்லாமலாக்கி அங்கே ஏகத்துவத்துடைய குடிகள் பறந்து கொண்டிருக்கிறது என்று சொன்ன தாவத்திற்கு அல்ல எவ்வளவு பெரிய சக்தியை கொடுத்திருக்கின்றான் நபி காலத்தில் வாழ்ந்த காசுகள் இந்த காலத்தில் உள்ள நுண்முஸ்லிம் மாதிரி இருபது நிமிஷம் பேசினாங்க இஸ்லாத்தை பத்தி நல்ல முறையில் ஏற்றுக்கொள்வாங்க நான் பிடிவாதம் அந்த பெண்மணி மூடி வைப்பால் பெண்கள் அவர்களுடைய உள்ளங்களை மாற்றி அவர்களும் இஸ்லாத்தை ஏற்று நல்லவர்களாக மாறிவிட்டார்கள் என்று சொன்னா அல்லா இந்த தாவத்திற்கு அவ்வளவு பெரிய சக்தியை கொடுத்திருக்கின்றார் தாவத்தின் மூலமாக உலகத்தில் உள்ள அனைத்து பருதுகளையும் அயாத்தாக்கி தாவத்தின் மூலமாக உலகத்தில் அல்லா தடைசெய்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளலாம் தாவத்தின் மூலமாக நபியுடைய பின்பற்றக்கூடியவர்களாக மாறிவிடலாம் தாவத்தில் அல்லாஹ் அவ்வளவு பெரிய சக்தியை கொடுத்திருக்கிறான் அதனால தான் உலகத்துக்கு எல்லா நபிமார்களையும் அனுப்பிய அவர்களுக்கு தாவத்தை தான் கொடுத்து அல்லா தாயா அனுப்பினான் நபியவர்களை فَأَرْسَلْنَاكَ يَا أَيُّهَا النَّبِيُّ إِنَّا أَرْسَلْنَاكَ شَاهِدًا وَمُبَشِّرًا وَنَذِيرًا وَدَاعِيًا إِلَى اللَّهِ بِإِذْنِهِ وَسِرَاجًا முகமதே உங்களை நன்மாளம் கூறக்கூடிய கூறுகின்றான் நபியுடைய காலத்தில் இருந்த அந்த சகல பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக வேண்டி அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய சாதனம் கருதி தான் தாவத்துடையோ மேலான பெரியார்களே கணவான்களே சகோலர்களே இருபத்தி மூணு வருடமாக நபியவர்களும் கிறிஸ்தவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த மிகப்பெரிய ஒரு ஏரியா தான் இருக்கும் அந்த பாக்கியா இருக்கிறது அந்த பெரிய அதிகாரத்தோடு ஆட்சி பலத்தோடு இருந்தவர்கள் இருந்தவர்கள் இருந்தார்கள் மாறி மிகப்பெரிய இஸ்லாமிய நாடாக இருக்கிறது புனிதமான உழைப்பின் மூலமாக ஒவ்வொரு நாட்டுக்கு போறாங்க ஒரு மனிதரை உலகத்தில் பல நாடுகள் இஸ்லாம் பரவி இருக்கக்கூடிய நம்முடைய பாகிஸ்தான் பங்களாதேஷ் போன்ற இந்த பகுதிகளில் வந்தவர் முகமது அவர்கள் அந்த மாதிரியான முயற்சி அதே மாதிரி காலத்தில் மா இந்த கைகள் போய் சேர்ந்திருச்சு அவர்களுக்கும் இஸ்லாத்திற்கும் மிக மிக தூரம் ஒவ்வொரு நாளும் பல மனிதர்கள் இஸ்லாத்தை விட்டு மதம் மாறிக்கொண்டிருக்கின்றார்கள் சொல்ல வாரம் நபியுடைய காலத்தில் சகாபாக்கள் நூற்றுக்கு நூறு தீனுடைய வாழ்க்கை அவர்கள் அந்த தீனுடைய வாழ்க்கையோடு ஒன்று சொல்றது மற்றதுல சொல்லை விட பார்க்கின்றார்கள் நம்ம வெறும் அல்ல ஆட்சி செய்வதில் விவசாயத்தில வியாபாரத்தில் குடும்பம் நடத்துவதில் குழந்தை வளர்ப்பதில் அனைத்தும் குரானுடைய அத்துணை சட்ட திட்டங்களும் அவர்களுடைய இருந்ததனால அவர்களுடைய ஒவ்வொரு செயல பார்த்திரான மனிதர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க வியாபாரம் இல்ல நம்முடைய பெண்களுக்கு இஸ்லாமிய வாழ்க்கை இல்ல நம்முடைய ஆண்கள் இஸ்லாமிய வாழ்க்கை இல்ல மேலான பெரியார்களே கனவான்களே சகோ இந்த நாங்கள் காவிர்களை போய் எப்படி அழைக்கிறது முதலாவது நம்முடைய சமூகத்தில் உள்ளவர்களை நுழைந்து கொண்டு வருடத்தில் ஆரம்பத்தில் வருகின்றது ஜமாடைய நடந்து கொண்டு சு ஒரு அணிந்துள்ளே இருந்தவர் ஆனா இவர் முதலாவது பார்த்துட்டு தன்னுடைய முகத்தை திருப்பி கொண்டாரு அந்த கார்ல இருந்தது ஓட்டி வந்தது ஒரு பெண் ரொம்ப நேரமா ஹோன் இவர் பார்க்கல அதனால இவர் சைட ஒதுக்கி அந்த காரை அந்த பெண்மணியை நிப்பாக்கிட்டு வந்து சொல்றாரு நீங்க என்ன இவ்வளவு நேரமா உங்களுக்கு நீங்க என்ன கொஞ்சம் பாருங்க அவர் சொன்னாரு முதலாவது ஒரு பெண்ணுடைய ஒரு பெண் மீது பார்வப்பட்டுட்டா அதற்கு அனுமதி இரண்டாவது மூணாவதுக்கு அனுமதி இல்ல அதனால நான் உங்களை பார்க்க முடியாது நீங்க தயவு செய்து பாருங்க நான் யாருன்னு நீங்க விரங்கணுமே சொன்னாங்க நீங்க யாராக இருந்தாலும் சரி உங்களை நான் தயார் இல்ல அவர் சொன்னா நான் தான் மிஸ் கெலிபோர்னியா கெலிபோர்னியாவுடைய அழகு ராணியாக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன் அதனால் நீங்க என்ன பாருங்க அவர் சொல்லிட்டாரு நீங்க யாரு கெலிபோர்னியா என்ன உலகத்துடைய அழகு ராணியாக இருந்தாலும் சரி பார்க்க நான் தயார் இல்லை மேலான பெரியார்களே கனவான்களே சகோர்களே அந்த பெண்ணுக்கு ஆச்சரியம் அப்படின்னு அவ கேட்ட நீங்க யாரு அவர் சொன்னாரு நான் ஒரு முஸ்லீம் நான் ஒரு இஸ்லாமியன் அப்ப நீங்க பண்ணக்கூடிய மதம் என்ன அதைத்தான் இஸ்லாமிய மதத்தை நான் பாலோ பண்றேன் இஸ்லாத்தில் இந்த மாதிரி இருக்குதா ஒரு பெருக்குறேன் தேவையான விஷயங்களை செய்யக்கூடாது வீட்டுக்கு போறாங்க சட்ட திட்டங்கள் வாழ்க்கை முடிவு வந்துவிட்டது என்று சொன்னால் அடித்த வினாடியே வருவது அடுத்தாவுடைய முஸ்லிம்களை சோதித்துக் கொண்டிருக்கின்றார்கள் செய்கின்றடுகள்ிரங்களை அழிப்பதற்கு முஸ்லீம்களை ஒழிப்பதற்கு முஸ்லீம்களுடைய ஆற்றல்களை அதாவது திறமைகளை இல்லாமல் ஆக்குவதற்கு மிகப்பெரிய சரி திட்டங்களை மேலான பெரிய தூண்டிவிட்டு எந்த அர்த்தமும் அந்த நாடு சரியில்லை உண்மையை சொல்ல போன நான் சரியில்லை உலகத்தில் உள்ள ஆண்கள் சரியில்லை உலகத்தில் உள்ள இஸ்லாமிய பெண்கள் சரியில்லை இஸ்லாமியர்களுக்கு உண்மையான இஸ்லாமிய வாழ்க்கை அபூதாது இந்த காலத்திற்கு நல்ல முறையில கூறுகின்றான் வணங்கப்படுவதற்கு ஆட்சியும் அதிகாரமும் என்னுடைய பொறுப்பில என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் கூறுகின்றான் என்னுடைய அதிகாரிகள் எனக்கு முழுமையாக வழிபட்டு பட்டு நடக்க ஆரம்பித்துவிட்டால் மன்னர்கள் ஜனாதிபதி உள்ளங்களில் அன்பை பாசத்தை இறக்க சிந்தனையை நான் போட்டுவிடுவேன் அடியார்கள் என்னை ஏற்று அடியார்கள் எனக்கு மா செய்ய ஆரம்பிக்கின்றார்கள் என்னுடைய சற்று திட்டங்களுக்கு மாற்றமாக நடக்க ஆரம்பித்தால் அந்த தலைவர்களுடைய உள்ளங்களில் விரோதத்தை குரோதத்தை பழி வாங்கக்கூடிய தன்மையை நான் போட்டுவிடுவேன் பல விதங்கள் அவர்கள் முஸ்லீம்களை சோதனை செய்வார்கள் நாங்கள் கேள்விப்பட்டோம் ஒவ்வொரு நாட்டில் எவ்வளவு மோசமான முறையில் நம்முடைய சகோதரர்கள் சோதிக்கப்படுகின்றார்கள் வெளியில சொல்ல முடியாமல் அவர்கள் செய்யப்படக்கூடிய சோதனையை அப்படியே மறைத்து வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சொன்னாலும் அவர்களுடைய உயிருக்காபத்தே பல விதத்தில் முஸ்லீம்கள் சோதிக்கப்படுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு கூறுகின்றான் அந்த வேலையிலும் அவ்வாறு பல விதங்கள்ல அவர்கள் வந்து சோதனை செய்ய ஆரம்பித்தாலும் அவர்களுக்கு பாதகமாக உங்களுடைய அரசர்கள் தலைவர்களுடைய பாதுகாப்பேன் நான் பொறுப்படுகின்றேன் என்று அல்லா கூறுகின்றான் மேலான பெரியார்களே கணவன் முஸ்லிம்கள் தங்களை திருத்தி அவர்கள் நல்லவராக மாறிவிட்டால் ஆட்சிக்காரர்களை முஸ்லிம்கள் அவர்கள் அவர்களை திருத்தாத வரைக்கும் உலகத்து நிலைமைகளை அல்லா சீராக்க போவதில்லை மேலான பெரியார்களே முழு உலகத்தில் நடக்கக்கூடிய உழைப்பெண்ண உண்மையான இஸ்லாமிய வாழ்க்கை வரணும் ஆண்கள்கிட்ட வரணும் பெண்கள்கிட்ட வரணும் அல்லாஹுடைய கட்டளை காரியங்கள் விட்டு கூடாது நபியுடைய சுண்ணத்தான வாழ்க்கை வழிமுறைகள் இஸ்லாமியர்கள்ட்ட வரணும் என்று சொல்லித்தான் முழு உலகத்தில் தாவத்துடைய உழைப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது அலமதுல தாவத்துடைய உழைப்பு எங்கெங்கு நடக்குதோடு செய்கின்றார்கள் அல்லா கண்டு போன மறைமுகமான உதவிகளை வேலை செஞ்சோம் ஒரு வகையில் எங்களுக்கு சந்தோஷம் முதலாவது வேலை செய்து மக்களே போய் பல இடங்களுக்கு இஸ்லாமிய முறைப்படி வாழணும் என்று ஆசை வந்து தெருக்களே ஓக் கிளன்ல பள்ளிவாசல் ஒன்றை கட்டணும்னு சொல்லி முஸ்லிம்கள் ஒரு அலகான் இடத்தை செட் பண்ணி அந்த காணியோட சொந்தக்காரண்டே வந்து கேக்குறாங்க இந்த காணிய நீங்க எங்களுக்கு வித்துறணும் எதுக்கு இதெல்லாம் நாங்க பள்ளி உண்ட கட்ட அவர் கொஞ்ச கிறிஸ்தவ மதத்துல உரிதியனவராக இருந்திருக்கிறார் அவர் சொல்லிட்டாரு யாருக்கு கொடுத்தாலும் நாங்க முஸ்லிம்களுக்கு இத வக்க போறதில்லனு சொல்லி கடைசில ஒரு फादर வந்து அந்த காணிய என்ன செய்றாரு வாங்கி அவர்தே சேர்ஸ் கட்ட பணமும் இல்ல பேங்க்ல லோன் எடுக்கறாரு 2.5 வேற நாட்டுக்கு ஓடிட்டாரு வேறு வழி இல்லாமல் போடுறாங்க அவ்வ பெரியா எழுபது பள்ளியோட ஒரு அழகான வீடு மங்களா உண்டு பள்ளியுடைய முறையில் அந்த அந்த அதாவது பேரு நாகரீகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் இருக்கிறாங்க நாட்டு கூட அந்த மாதிரி இருக்காது அங்க போய் பார்த்தா எங்களுடைய மேலான்களே சகோக்களே தாவத்து நடக்கிறதுனால உலக பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறான் அதுக்கு பின்னால நாங்க கிழக்கு நாடு சூரியன் குறிப்பிடுவார்கள் இந்தியாவில் இருந்து தோட்டத்தில் வேலை செய்ய வந்த மாதிரி ஒரு நூறு நூத்தி ஐம்பது முன்னால கரும்பு வெட்டுவதற்காக வேண்டி இந்தியர்கள் கொண்டு செல்லப்பட்டு அவர்கள் ஒரு ஐம்பது வீதத்தினர் இந்தியா இந்தியர்களாக ஒரு முஸ்லிம்கள் பத்து வீதம் தான் இருப்பாங்க நூற்றுக்கு எண்பது கரும்பு தொழில் செய்யக்கூடியவங்க விவசாயம் நாடுகளுக்கு அமெரிக்கா எட்நூறு ஆயிரம் டோலர் அடிக்கடி இல்ல மாதத்துக்கு ஒரு முறை கிழமை மேலவான்களே சகோதர்களே ஒரு நாள் வெள்ளிக்கிழமை வருது மக்களையும் சந்திச்சு வெள்ளிக்கிழமை முடிச்சுக்கு பின்னால அந்த ஊர்வாசிகள் நாங்க எங்களோட ஊரில் இந்த இடத்துல நாற்பது வருஷத்துக்கு பின்னால இன்றைக்கு தான் முதல்ல ஜும்மா தொழிலிருக்கிறோம் அதிகமான வயசாளிகள் தான் வந்திருந்தாங்களா ஜும்மாவுக்கு கேட்டாங்க எங்களோட வாலிபர்கள் எல்லாம் எங்க எங்களோட வாலிபர்கள் எல்லாம் கிறிஸ்தவ பெண்களோடு போய் சேர்ந்துட்டாங்க கிறிஸ்தவ பெண்களை திருமணம் முடிச்சிட்டு போயிட்டாங்க கெஞ்சாங்கள எங்கட நாட்டில் உங்களுக்கு எல்லா வசதியை சிந்தித்தாரோ வீடு கட்டித்தாரோம் பொருளாதார ரீதியில உதவி செய்யறோம் ஆனா எங்களுக்கு நீங்க தீன படிச்சுட்டாங்கன்னு சொல்லி கெஞ்சாத முறையில வற்புறுத்தி கேட்டு இருக்கிறாங்க மேலான பெரியார்களே கனவான்களே சகோர்களே இத மாதிரி ஒரு சரித்திரம் அல்ல ஆயிரக்கணக்கான சரித்திரம் எத்தனையோ அரபிகள் பெண்களை திருமணம் பாடல்கள் காலம் பூரா கழிஞ்சு கொண்டு இருக்குது இப்படி பல நாடுகள்ல நம்முடைய முஸ்லிம்களுடைய வாழ்க்கையை கழிஞ்சு கொண்டு இருக்குது பெரியார்களே கனவான்களே சகோக்களே அதனால அந்நியவர்களது ஒரு பக்கம் இருக்க நம்முடைய சமூகத்தில் உள்ளவர்களை பாதுகாக்கணும் நம்முடைய நண்பர்களை பாதுகாக்கணும் இஸ்லாமியும் அனுப்பி வைத்தோம் என்று சொன்னால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் நிச்சயமா அல்லா நமக்கும் பங்கு தருவான் பெரியார்களே தியாகம் இல்லாம தாவத்தில் உழைப்பு செய்ய முடியாது எல்லா நபி தியாகம் செய்தார்கள் பெரிய நேரந்திரமாக விட்டு விட்டார்கள் இரண்டாவது தன்னுடைய மகன் பதினாலு வயது பதிமூணு வயது அடைந்த நல்ல பருவ பருவ வயதை அடைந்ததற்கு பின்னால் அவரை குருபான் கொடுக்கும் அதையும் குருபான் கொடுக்க தயாராசி மூணாவது அவரே தூக்கி நெருப்பில் எரியப்படக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலும் அவர் தன்னையும் அர்ப்பணிக்க தயாராக இருந்தார்கள் விட்டுவிட்டதனால வரைக்கும் அல்லாசம் எடுத்துச் செல்றாங்க மகனை அறுப்பதற்கு தயாரான உள்ள அர்ப்பாக மக்காக விட்டு அந்த தியாகத்தின் கோடி மனிதர்களுக்கு அல்லாஹு கொடுத்தான் அதனால அல்லாஹுடைய பொதுவான ஒரு வழக்கம் தியாகம் பெருசாக இருந்தால் முடிவும் பெருசாக இருக்கும் தியாகம் ஏற்படக்கூடிய மாற்றங்களும் இருக்கல தூங்காம் இருக்கல இரவு பகலா நடந்து பிரயாணம் செய்யல நல்ல முறையில் சாப்பிட்டு நல்ல முறையில் உறங்கிவிட்டு நல்ல முறையில் குடித்து விட்டு நல்ல வாகனங்கள் பிரயாணம் செய்து குடும்பத்தை சில நாட்களுக்காகவே அழைந்து பாடுபடுகின்றோம் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார் இங்கே படித்து குடும்பத்தைடக் கூடாது உலகத்தில் உள்ள தோல்வி தோல்விக்கு பின்னால் வெற்றி பெறலாம் நிரந்தரமான தோல்வி அடைந்த முயற்சி செய்யணும் அதற்காக வேண்டியும் செய்ய வேண்டிய தேவையா இருக்கிறது அலமது பல வருடமாக இங்கிருந்து வெளியாகக்கூடிய மாணவர்களும் பெரிய பெரிய தியாகங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் நாங்களும் படித்துக் கொண்டிருக்கிறோங்களும் படித்து முடித்த அதாவது கடைசி வருடத்தில் உள்ளவர்களும் வைக்கப்படுகின்றதோ அதற்கு காலங்களை வெளிக்கிழமை அதனால இப்ப உடனடியா அல்லாஹுடைய பாதையில நாற்பது நாற்பது நாட்களுக்கு வெள்ளிக்கிழமை